வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டாவது செய்தி சேவை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஆணி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழக செய்திகள் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் பதினெட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு தண்ணீர் எடுத்து செல்லக்கூடாது எனவும் அப்படி தண்ணீர் எடுத்து சென்றால் போராட்டம் நடத்துவோம் எனவும் திமுக பொருளாளர் துரைமுருகன் கூறியுள்ளார் துரைமுருகனை இப்படி கூறினால் கர்நாடக அரசு எப்படி தண்ணீர் தரும் என அமைச்சர் சி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏற்கனவே தமிழகத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு தலைவித்தாடுகிறது இந்நிலையில் கேஸ் சிலிண்டருக்கும் ஆபத்து ஏற்படும் வகையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக எச்சரித்துள்ளனர் தண்ணீர் பிரச்சினையை காரணம் காட்டி விடுமுரை அளித்தால் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறுபது வயது கடந்த விவசாயிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கும் புதிய ஒய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் யோகாவை வாழ்வின் ஒரு அங்கமாக கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி நாட்டு மக்களை வலியுறுத்தியுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த கலவரம் மற்றும் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கொல்லப்பட்டது குறித்து அக்கட்சியின் மூவர் குழு நேற்று கொல்கத்தா சென்று ஆய்வு நடத்தியது பீகாரில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி மருத்துவம் மணிக்கு பின்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மண்டையோடுகள் எடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீர் ஹூரியத் மாநாடு பிரிவினைவாத இயக்கத்தின் தலைவர் மிர்வாயிஸ் மவுலவி உமர் பாரூக் நேற்று வீட்டுக்காவலில் அடைக்கப்பட்டார் பணம் மோசடி செய்து வெளிநாட்டுக்கு தப்பியோடிய மேக்குள் சோக்சியை அழைத்து வர ஆம்புலன்ஸ் விமானம் அனுப்ப தயார் என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்தது அயல்நாட்டு செய்திகள் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி அளிப்பதை நிறுத்தாவிட்டால் பாகிஸ்தான் கறுப்பு பட்டியலில் வைக்கப்படும் என சர்வதேச நிதி நடவடிக்கை பணிக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து எஸ் நாநூறு ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதை கைவிட வேண்டும் என அமெரிக்கா மீண்டும் இந்தியாவை வலியுறுத்தியுள்ளது மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்காவின் ஹவாய் பகுதியில் தனியார் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் அதில் பயணம் செய்த ஒன்பது பேரும் உயிரிழந்தனர் தங்களை தாக்க நினைத்தால் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் உடைமைகள் தீக்கிடையாகும் என ஈரான் எச்சரித்துள்ளது அணுசக்தி விநியோக நாடுகள் கூட்டமைப்பில் இந்தியாவை சேர்ப்பது குறித்து அந்த கூட்டமைப்பு நாடுகளின் கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என சீனா கூறியுள்ளது செல்போன்களை அதிகம் பயன்படுத்துவதால் மண்டைக்குள் கொம்பு போன்றதோடு எலும்பு முளைக்க வாய்ப்புள்ளதாக ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் திருக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளனர் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளராக மார்க் எஸ்பர் நியமிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் இந்தியா பிரேசில் சீனா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து முறைகேடாக வர்த்தக உரிமைகளை பெற்றதாக எழுந்த புகாரில் அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான வால்மாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் டேப்லெட் கம்ப்யூட்டர் வர்த்தகத்தில் இருபது சதவீத வளர்ச்சியை எட்ட நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது லக்ஷ்மி விலாஸ் வங்கியை தங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கான அனுமதியை இந்திய ஒட்டி ஆணையம் வழங்கியுள்ளதாக இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனம் ஏற்றுமதியாளர்களுக்கு அந்நிய செலாவணி கடன் வசதியை வழங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து வங்கிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சீனியர் ஆசிய ஆர்டிஸ்ட் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் வாழ் பிரிவில் இந்திய வீராங்கனை பிரநிதி நாயக் வெண்கல பதக்கம் வென்றார் ஏழாவது புரோ கபடி லே போட்டி அடுத்த மாதம் இருபதாம் தேதி தொடங்கி அக்டோபர் தேதி வரை நடக்கிறது பனிரண்டு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் உருகுவே ஜப்பான் இடையிலான ஆட்டம் டிரா ஆனது கனடாவில் நடக்கும் குளோபல் டுவெண்டி ஓவர் கிரிக்கெட் போட்டியில் விளையாட யுவராஜ் சிங் ஒப்பந்தமாகியுள்ளார் திரைச்செய்திகள் நடிகர் சங்க தேர்தல் இன்று நடைபெறுகிறது விஜயின் பிறந்தநாளுக்கும் பிகில் ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் ஏராளமான பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளன தனுஷ் நடித்துள்ள எக்ஸ்ட்ரா ஜேர்னி ஆப் தக்கீட் என்ற ஆங்கில படம் உலகத்தில் சில நாடுகளில் வெளியாகியுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்